அளவுக்கு இரவில் இறை தூதர் அவர்களே உங்கள் முன்பின் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்படி ஏன் வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டேன் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க என்று நபி அலி அல்ல கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கும் இதே போன்ற ஹதீப் புகாரி ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மற்றும் முஸ்லிம் இரண்டு எட்டு ஒன்று ஒன்பதில் உள்ளது